உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் எது எல்லா கண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை என்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க என்று உண்மையாக அறிய வேண்டும் இயற்கை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் நாம் பெறக்கூடும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் கடவுளின் இயற்கை விளக்கம் அருள் அந்த அருளை பெறலாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழிகாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக எறிதல் வேண்டும் கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் மட்டுமே பெற என்பதை விவரிக்க வேண்டுகின்றேன் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் இதனால் தயவைக் கொண்டு தயவைப் பெறுதலும் விளக்கத்தைக் கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவ மாதலின் ஜீவகாருண்யத்தைக் கொண்டு அருளைப் பெறுதல் கூடும் வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம் இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் அருளைப் பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதும் அஞ்ஞான என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கமில்லாமை என்றும் அறியப்படும் ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் குடனாக நின்று விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும் அதனால் உபகார சக்தி மறையும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும் ஆதலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் என்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறியப்படும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர் என்றும் அவர்களே கடவுளை அறிவாலறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் ஜீவகாரு ஒழுக்கம் என்பது என்ன ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் ஆன்மாவானது உயிர்களின் பொருட்டு எப்போது உருகும் ஜீவர்கள் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்மஊருக்கம் உண்டாகுமென்று அறிதல் வேண்டும் ஜீவகாருண்யமாகிய உயிர் இரக்கம் உண்டாவதற்கு உரிமை எப்படி வந்தது ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வசக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓர் உரிமையுள்ள சகோதரர்களே ஆவர் சகோதரர்களுள் ஒருவர் ஓர் ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமையாகலின் ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்கக் கண்ட போதும் துக்கப்படும் என்று அறிந்த போதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம என்று அறிய வேண்டும் உயிர் இரக்கமே இல்லாமல் கல் நெஞ்சினராக சிலர் ார்களே அவர்களுக்கு ஏன்கோதர உரிமை இல்லாமல் போயிற்று துக்கப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கிற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளிமொழிங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலிய உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதம் இல்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறியக்கூடாமையாயிற்று அதனால் சகோதர உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் உண்டாகாமல் இருந்தது என்று அறிய வேண்டும் இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர் ஆன்ம திருஷ்டி விளக்கம் உள்ளவர் என்று அறியப்படும் ஜீவர்களுக்கு பசி தாகம் பயம் முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் மனம் கண் முதலிய கருவிகளின் அனுபவம் அல்லது ஆன்ம அனுபவம் அல்ல எனவே ஜீகாருண்யம் கொள்வதில் சிறப்பான பயல் என்ன இருக்கின்றது இந்த தூல தேகத்தில் ஜீவனாக இருக்கிற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்றவைகளெல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல ஆதலில் சுகதுக்கங்களை சடங்கள் அனுபவிக்காரியா செம்மன் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது அதுபோல் மனம் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது செம்பண்டினால் தேக வாழ்க்கைக்கு வீடு கட்டிக் கொள்வது போல மனம் முதலான கரணேந்திரியங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும் இன்ப துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அனுபவிப்பான் அல்லது வீடு அனுபவிக்க மாட்டாது அன்றியும் காசத்தினால் ஒளிமொழுங்கப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அக்கண்கள் நீர் சொரியுமே அல்லது கண்ணாடி நீ சொ மாட்டாது அதால் ஆன்ப திருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கின்ற மனம் முதலான கருவிகள் சுகது அனுபவிக்க மாட்டா ஆன்மாவே அனுபவிக்கும் என்றும் அறிய வேண்டும் இன்பம் பெறும்போது மனம் மகிழ்கின்றது துக்கம் வந்த இடத்தில் மனம் தளர்கின்றது ஆகவே சுகத்தையும் துன்பத்தையும் அந்த மனம் அனுபவிப்பதாக அறியலாமா ப்படாது பளிிங்கினார் செய்த வீட்டினுள்ளிருக்கின்ற வீட்டுத் தலைவனுடைய தேகவழக்கமும் தேகச் சோர்வும் அந்தப் பளிங்கு வீட்டில் பிரதிபலித்துப் புறத்தில் தோன்றுவது போலும் கண்களின் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களிலிட்ட உபநயனங்களில் பிரதிபலித்துப் புறத்தில் தோன்றுவது போலும் சுகதொக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகிற மகிழ்ச்சியும் தளர்வும் மனம் முதலான கரணேந்திரியங்களில் பிரதிபலித்துப் புறத்தில் தோன்றுகின்றன ஆதலில் சுகதொக்கங்கள் ஆன்மாவுக்கே அனுபவேன்றும் சுகதுக்கங்களை அறிந்து அனுபவித்தற்கு கருணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகார கருவிகளாகும் அறிய வேண்டியுள்ளது கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவர்களில் பணர் பசி தாகம் பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பருவது ஏன் முன்தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதனால் கடவுள் விதித்த அருளானையின்படி பசி தாகம் பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும் இதற்கு முன்பாக வேறொரு உடம்பில் இருந்தது என்று கூறுவது எப்படி பொருந்தும் ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த சம்சாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் அல்லது வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் இப்போது வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடி போவான் அறிவது போல இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னம் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்திருந்தான் அல்லது தேகமில்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு தேகத்தில் குடி என்றும் துணிய வேண்டும் ஆதலால் முன்னும் பின்னும் ஜீவர்களுக்கு தேகங்கள் நேரிடும் என்று அறிய வேண்டும் முன்னர் செய்த பாவங்களின் தொடர்ச்சி பின்னர் ஓர் உடம்பெடுத்த போது வரும் என்பது எவ்வாறு ஒரு சமுசாரி முன்குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கங்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி அந்த சமுசாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கங்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள் அதுபோல் ஒரு ஜீவன் முன்குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவகர்மங்களை விரும்பி செய்திருந்தானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோதும் அந்த பாவக்கர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனைச் சேரும் என்று அறிய வேண்டும் முன் பிறவியில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காமல் கைவிட்ட காரணத்தால் இந்த பிறவியில் துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு உதவி செய்து அவர்களின் துன்பத்தை மாற்றுவது கடவுளின் அருளானைக்கு எதிரானது அல்லவா ஆகாது அரசன் தன் கட்டளைக்கு முற்றும் விரோதித்து கால்களுக்கு விளங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான் அதுபோல் கடவுள் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பலவகையால் பந்தஞ்செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தன் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார் அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றம் தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவொட்டாமல் உத்தியோகத்தினும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேரிடங்களில் வெளிப்படுத்துகின்றான் அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜன முதலிய போகங்களை இழந்து ஊர்ப்புறங்களில் போய் ஆகார முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகார முதலியவை கொடுக்கின்றார்கள் அதை அரசன் கேட்ட காலத்திலும் கண்ட காலத்திலும் கொடுத்தவர்களை இறக்கமுள்ள நல்ல சமுசாரிகள் என்று சந்தோஷித்து உபசரிக்கின்றானே அல்லது கோபிக்கின்றான் இல்லை அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க சுகங்களை பெறவட்டாமல் தாம் கொடுத்த சவுக்கிய புவனபோகங்களை விடுவித்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுகிறார் அந்த ஜீவர்கள் சவுக்கிய புவனபோகங்களை இழந்தபடியால் சவுக்கிய போஜன முதலியவற்றை இழந்து வேறு வேறு இடங்களில் ஆகார முதலீவு இல்லாமல் வருந்தும் போது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தைக் கண்டு ஆகார முதலீவை கொடுத்தால் அப்படி கொடுத்தவர்களை நல்ல இரக்கம் உள்ளவர்கள் மென்மேலும் சுகத்தை அடைய கடவர்கள் என்று சந்தோஷித்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார் ஆதலால் கடவுள் அருளானைக்கு ஜீவர் எடுத்து ஜீவர்கள் காருயம் வைப்பதை சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லை என்றால் இவ்வுலக வாழ்வு ஒழுக்கமற்றதாக சிதைந்து போகும் என்கிறார்களே அது எப்படி ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றா அவை தோன்றாத போது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலானவைகளால் தடைபட்டழிந்து போம் பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்களாகி ஒருவர் மற்றவர் ஒழுக்கம் மதத்தினார் சோர்வடைந்து மாறுபட்டழிந்து போம் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் சிறிதுமில்லாத புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை அதுபோல் ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வாழும் இடத்திலும் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும் ஜீவகாரு பரலோக ஒழுக்கத்தையும் தருவது எனவே ஜீவகாருண்யம் இல்லை என்றால் பரலோக ஒழுக்கம் இல்லை என்பது எப்படி ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள்விளக்கம் தோன்றாது அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது அது கூடாத போது முத்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள் அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்ற ஒழுக்கம் நடைமுறைப்படுத்தப்படாமையால் உலகில் பொல்லாத உயிர்களின் பெருக்கமே அதிகரித்துள்ளது என்ற கருத்தை புலப்படுத்த முடியுமா ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்களெல்லாம் அவரவர் கடின செய்கைக்குத் தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யாழி யானை கடமை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்டமிருகங்களாகவும் சிலர் பாம்பு தேள் முதலிய விஷ ஜெந்துகளாகவும் சிலர் முதலை சுரா முதலிய கடின ஜெந்துகளாகவும் சிலர் காக்கை கழு முதலிய பட்சி சண்டாளங்களாகவும் சிலர் எட்டி கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள் ஆதலால் புல் ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் கடவுளருளைப் பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பது அல்லாமல் அதுவே அந்த கருளின் ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆதலால் அந்த இயற்கை விளக்கமில்லாத சிவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் எது ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாயும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கு அறிவாய் விளங்குதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்றும் அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூதகாரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றன என்றும் அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும் அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாதென்றும் அப்போது மூடம் உண்டாகும் என்றும் அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும் அதுபற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும் பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதற் காரணமாதலால் அந்த மாயையின் விகர்ப்பாலங்களாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும் அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவைக் கொண்டு சர்வஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்துக் கொள்வதற்கு தக்க அல்புதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது என்றும் அந்தச் கொண்டு கொண்டு ஜீவர்களெல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்மலாபத்தைப் பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர் என்றும் உள்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து மாட்டாமல் வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்திக்கத்தக்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காருண்யத்தால் நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும் அப்படி நிவர்த்தி செய்விப்பதில் பசியினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபரஜீவகாருண்யம் ஆதலால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிதுண்டு வண்ணும் என்றும் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பரஜீவகாருண்யமாகும் ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிறந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகிற அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவு இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்சை இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரம் அருளால் அடையப்படுவதில்லை என்றும் தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவர் என்றும் கடவுள் வேதத்தில் விதித்திருக்கின்றபடியால் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி கொலை என்பவைகளால் வரும் அவாயங்களை நிவர்த்தி செய்து தக்க அறிவும் சுதந்தரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்க தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ள ஜீவர்கள் வஞ்சியாமல் தயவினால் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் அதில் சத்தியமாக நம்பிக்கை வைத்து பசித்த ஜீவர்களுக்கும் ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொலைப்படும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு கொண்டுவதே மேலான பிரயோஜனம் என்றும் அறிய வேண்டும் பசி கொலை தாகம் பிணி இச்சை எளிமை பயம் என்பவர்களால் வரும் அபாயங்களை நீக்குவது விதியாக இருக்கவும் பசியினாலும் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நீக்குவது சிறப்பு என்று எப்படி கூறலாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அபரஜீவகாருண்யம் என்றும் பரஜீவகாருண்யம் என்றும் இருவகையாம் அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரஜீவகாருண்யம் ஆதலால் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்று அறிய வேண்டும் தாகம் அன்றியும் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்கள் தாகம் நீங்குவதற்கு தண்ணீர் கொடாமலார்கள் தண்ணீர் கொடுப்பது பிரயாசமும் அல்ல தண்ணீர் ஏரி குளம் கால்வாய் முதலான இடத்தும் இருக்கின்றது தாகத்தால் மாற்றி கொள்ளத்தக்க அபாயம் நேரிடுமே அல்லாது அதனால் தேகத்திற்கானி நேரிடாது பசியினால் மாற்றிக் கொள்ளக் கூடாத கெடுதி வேகத்திற்கு நேரிடும் பிணி பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவுடையவருக்கு பிணியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதற்கு தய உண்டாகாமல் பசி மிகுதியானாலேயே பிணிகள் விருத்தியாகின்றன ஆகார பக்குவங்களாலேயே அப்பிணிகள் நீங்குகின்றன பிணிக்கு வேறு மருந்து கொடுப்பதிலும் பத்திய ஆகாரமே வேகம் நிற்பதற்கு அவசியமான ஆதாரமாயிருக்கின்றது பிணியோடு தேகத்தை நெடுநாள் வைத்திருக்கக்கூடும் ஒருநாளாகிலும் ஆகாரமில்லாமல் தேகத்தை வைத்திருக்கக்கூடாது இச்சை பசித்தவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்குவிக்கின்ற தயவுடையவர்களுக்கு இச்சையால் வரும் துன்பங்களை நீக்குவிப்பதற்கு தயவு வராமலிராது ஜீவர்களுக்கு உள்ளபடி பசி நேரிடுமாகில் ஆகாரத்தில் அல்லது மற்றொன்றிலும் இச்சையே இராது ஆகாரம் கிடைப்பதில் உண்டு பசி தீர்ந்தவர் தம் இச்சையைச் சிறிது முயற்சிகளால் முடித்துக் கொள்ளவும் கூடும் அல்லது சமாதானம் செய்து கொள்ளவும் கூடும் இச்சையோடு பல நாள் வைத்திருக்கலாம் பசியோடு ஒரு நாளும் வைத்திருக்க முடியாது எளிமை பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுள்ளவர்களுக்கு சுதந்திரமற்ற ஜீவர்களது எளிமையை நீக்க தயவு வராமல் இராது வருந்துகின்ற எளிமைக்கு மேற்பட்ட எளிமையே இல்லை எளிமையை சில நாள் சென்று மாற்றிக்கொள்ளக்கூடும் பசியை எவ்வாறு மாற்றிக் கொள்ளக்கூடாது எளிமையோடு தேகத்தை வைத்திருக்கக்கூடும் பசியோடு வைத்திருக்க முடியாது பயம் பசியை நிவர்த்தி செய்துக்கின்ற உடையவருக்கு பயத்தை நிவர்த்தி செய்விப்பதில் தயவு வராமல் இராது வரும் பயத்திற்கும் கொலையினால் வரும் பயத்திற்கும் மேற்பட்ட பயமே இல்லை பயத்தை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடும் பசியை உபாயத்தால் நீக்கிக் கொள்ளக்கூடாது பயத்தோடு தேகத்தை வைத்திருக்கலாம் பசியோடு வைத்திருக்கக் கூடாது பசியினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் கொலையினால் வரும் அவத்தைகளும் துன்பங்களும் தம் ஒத்திருக்கின்றன ஆதலால் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் அப்படியானால் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குவதை காட்டிலும் பசியினால் வரும் துன்பத்தை நீக்குவதை அடிக்கடி வலியுறுத்தி உரைப்பது ஏன் ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து காருண்யத்தால் பசியை நீக்கி உயிர்பிழைக்கும்படி செய்பவர் வேறு வகையால் உயிர்கொலை நேரிட்டால் அதற்கு இறங்கி அந்த கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாமலார்கள் கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாதவர்கள் பசியால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்வது தக்க தயவுடையவர்கள் ஆக மாட்டார்கள் பசியால் வரும் கொலையை ஆகாரத்தால் அன்றி வேறு வகையால் நிவர்த்தி செய்விக்கப்படாது பகை முதலியவற்றால் வரும் கொலையை அநேக உபாயத்தால் நிவர்த்தி செய்விக்க கூடும் மாதலால் கொலையால் வரும் துன்பத்தை பசியால் வரும் துன்பத்தில் அமைத்து அடிக்கடி வலி உறுத்துகின்றது என்று அறிய வேண்டும் அன்றியும் தாகத்தால் வருந்துகின்றவரும் புனியால் வருந்துகின்றவரும் இச்சையால் வருந்துகின்றவரும் எளிமையால் வருந்துகின்றவரும் பயத்தால் வருந்துகின்றவரும் பசி வருத்தம் உண்டாகும்போது அவ்வ வருத்தங்களையெல்லாம் மறந்து பசி வருத்தம் ஏற்பட்டு ஆகாரம் தேட முயற்சி செய்கின்றார்கள் அன்றி அரசன் கொலைக்குற்றம் பற்றி கொலை செய்ய விதிக்கப்பட்ட குற்றவாளியம் பசி வந்தபோது தன் பயத்தையும் துன்பத்தையும் மறந்து அந்த பசியை மாற்றிக்கொள்ள முயலுகிறான் வைத்தியரால் நாம் இறந்து விடுவது நிச்சயம் என்று தெரிந்து கொண்ட வியாதியாளரும் மூப்பாளரும் பசி வந்தபோது தமது துன்பத்தை மறந்து பசி நீக்க முயலுகின்றார்கள் பசிக்குத் தயவினால் ஆகாரம் கொடுக்க துணிந்தவன் வேறு வகையால் ஜீவர்கள் இம்ச்சை பட்டழிவதற்கு சம்மதிக்கவே மாட்டான் ஆகலினும் பசியால் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கிற தர்மத்தை அடிக்கடி வலியுறுத்துவதென்று வேண்டும் பசியினால் வரும் கெடுதி எல்லா ஜீவர்களுக்கும் தேகநாசம் செய்வது உண்மையானால் எல்லா ஜீவர்கள் பசியையும் அறிந்து நிவர்த்தி செய்விக்க வேண்டும் அப்படி நிவர்த்தி செய்விக்கத் தொடங்கில் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்கிற இவ்வழிவகைப்பட்ட அளவிறந்த வேதங்களை உடைய ஜீவர்களது பசியை அறிந்து நீக்குவது அசாத்தியமாகவே தேவர்கள் மனித சுதந்திரத்தினும் மேற்பட்ட சுதந்திரம் தங்களுக்கு நேரிட்ட பசியை தங்கள் முயற்சியினாலேயே மாற்றிக் கொள்ளத்தக்க வல்லவம் உடையவர்களாதலால் அவர்கள் பசியை குறித்து மற்றவர் யோசிப்பது அவசியமல்ல என்றும் தேவர்களுக்கும் பசி துன்பம் உண்டாகுமே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும் நரகர் நாம் பசியாற்றுவிக்கத்தக்க இடங்களில் இல்லாமல் வேரிடங்களில் இருக்கின்றபடியாலும் நரகர் பசிக்கு தண்டனை பரிவாரங்களால் பசி ஆற்றுவித்தலாலும் அந்நரகர் பசியை குறித்து யோசிப்பது அவசியமல்ல என்றும் அந்நரகரும் பசி நேரிடில் வருந்துவார்களே என்று இறங்குவது மாத்திரம் அவசியம் என்றும் ஊழ்வகையினால் சிறிதும் சுதந்திரமில்லாத மரம் புல் முதலிய தாவரங்களில் மனிதர் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக தங்கள் முயற்சியால் விளைவிக்கின்ற தாவர பசி குறித்து நீர் விடுவது அவசியம் என்றும் மற்ற தாவர வர்க்கங்களெல்லாம் அருள் நிகதியின்படி ஆகாரம் கொடுப்பிக்க உயிர்த்திருக்கின்ற அதனால் அவைகளுக்கெல்லாம் பசி அறிந்து ஆகாரம் கொடுப்பது நமது சுதந்திரமல்ல கடவுள் சுதந்திரம் என்றும் அவை யோசிப்பது அவசியமல்ல என்றும் ஆகாரம் இல்லாவிடில் வருந்துமே எந்த இறங்குதல் மாத்திரம் அவசியம் நிலத்திலும் நீரிலும் ஊறுகின்ற உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவ்வவற்றின் ஊழ் வகைக்கு தக்கபடி அருள் நியதி ஆகாரம் கொடுப்பிக்க உண்டு பசியாறுகின்றன என்றும் அவ்வகைகளுக்கு தக்க ஆகார அறிந்து கொடுப்பது நமது சுதந்திரம் அல்ல கடவுள் சுதந்திரம் என்றும் அவைகளில் மனிதர் வாழ்க்கைக்குச் சகாயமாக தங்கள் சுதந்திரத்தால் சம்பாதித்துக் கொள்ளுகின்ற பசு எருது எருமை கடா ஆடு குதிரை முதலிய சில மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியாற்றுதல் அவசியம் என்றும் மனிதர்களில் ஆண் மக்கள் பெண்மக்கள் என்று இருவகைப்பட்ட எல்லா பசியால் வரும் நஷ்டங்களும் துன்பங்களும் பசி நிவர்த்தியால் வரும் லாபங்களும் இன்பங்களும் பொதுவில் ஒரு தன்மையாயிருத்தலாலும் பசியால் வரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் மனம் முதலான அந்த கரண கண் முதலிய இந்திரியங்களாலும் மிகவும் அறிந்து கொள்ளுகின்ற ஆன்ம அறிவு ஒத்தி இருத்தலாலும் மனிதர்களுக்கு ஊழ்வகையினால் அருள் நியதியின்படி கொடுப்பிக்கின்ற ஆகாரமட்டில் ஜீவித்து வேகத்தை வைத்திருக்கக்கூடாமையாலும் தங்கள் முயற்சியாலும் அறிவாலும் சுதந்திரத்தாலும் சம்பாதிக்கின்ற ஆகாமி ஆகாரத்தாலும் பசியை நீக்கி தேகத்தை வைத்திருக்க வேண்டுமாதலாலும் ஆகாமியத்தால் சம்பாதிக்கின்ற ஜீவ சுதந்திரம் மனிதர்களுக்கு அருளால் மிகவும் கொடுக்கப்பட்டபடியாலும் ஊழ்வகையால் ஆகாரம் நேரிடாமல் பசித்து வருந்தும்படியாகவும் அந்த பசியை நீக்கும் சித்தி முத்திகளை அடையவும் அருள் நியதியாக விதிக்கப்பட்டபடியாலும் மனித தேகம் மற்ற ஜீவதேகம் போல இலேசிலே எடுக்கக்கூடாது ஆகலாலும் மனித தேகத்தில் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குதலாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்ற நிச்சயம் இல்லாமையாலும் இந்த மனித தேகம் முத்தி இன்பம் பெறுதற்கே தேகமாதலாலும் இந்த மனித தேகம் மாத்திரமே முதற் சிருஷ்டி தொடங்கி கடவுள் சம்மதத்தால் உயர்ந்த அறிவை உடைய தேகமாதலும் மனிதர்கள் மாத்திரம் பசியாற்றுவிக்கின்ற ஜீவகாருண்ய விதியை பொதுவில் அவசியம் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்றும் கடவுள் விதித்திருக்கின்றபடியால் பசியை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்விக்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனிதர்களுக்கு பெரும்பான்மை நடத்த வேண்டும் என்று அறிய வேண்டும் ஊழ்வகைக்கு தக்கபடி மிருகம் பறவை முதலே ஜீவர்களுக்கு அருளால் நியதி ஆகாரம் மாத்திரம் இருக்க மனிதர்களுக்கு மாத்திரம் ஊழ்நிய ஆகாரத்தோடு ஆகாமிய முயற்சி ஆகாரமும் வேண்டுவது அவசியம் என்றது எப்படி மனிதர்கள் பிராரத்தப்படி நீதியாக புசித்து பிராரத்த அனுபவத்தை நீக்கிக் கொண்டு ஆகாமியத்தால் முயற்சியாகாரத்தை புசித்து கரணேந்திரிய தேகத்தை வலுவுள்ளதாக செய்து கொண்டு சண்மார்க்க சாதனத்தை அனுசரித்து சித்தி முத்தி இன்பங்களை பெற கடவர் என்று கடவுள் விதித்திருக்கின்றபடியால் மனிதர்களுக்கு பிராரத்த ஆகாரமும் ஆகாமிய முயற்சி ஆகாரமும் அவசியம் வேண்டும் என்று அறிய வேண்டும் மிருகம் பட்சி ஊர்வன தாவரம் என்கிற ஜீவ தேகங்கள் தண்டறி விதித்த தேகங்களாதலால் பிராரத்த ஆகாரம் கடவுள் விதித்த வண்ணம் அருட்சக்தியால் தடைபடாமல் கொடுக்கப்படும் அகலில் ஆகாமிய ஆகாரம் சம்பாதிக்க வேண்டாம் என்று அறிய வேண்டும் ஆனால் ஜீவகாருண்யம் எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவென்று முதலில் குறிக்கப்பட்டது ஏன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முக்கியமாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவில் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்து ஆகாரத்தினால் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும் பசியைப் போல் வேறு வகையினால் ஜீவ கொலை நேரிடுவதால் அந்த ஜீவ கொலையை தம்மார் கூடியவரையில் எவ்விதத்தலாயினும் தடை செய்து உயிர் பெருவித்து சந்தோஷிப்பிக்க வேண்டும் என்றும் பிணி பயம் முதலிய மற்ற ஏதுக்களால் ஜீர்களுக்கு துன்பம் நேர்வில் அத்துன்பங்கள் தங்களால் நீக்கத்தக்கவைகளால் ஆகில் நீக்க வேண்டுமென்றும் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் முதலிய ஜீவர்களிடத்து பயத்தினால் வரும் துன்பத்தையும் கொலகினால் வரும் துன்பத்தையும் எவ்விதத்தும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவற்றுள் துட்ட ஜீவர்களிடத்தும் சிறிது பயத்தினால் வரும் துன்பம் மாத்திரமே அல்லது கொலகினால் வரும் துன்பங்களை செய்யப்படாது என்றும் இவ்வகை முழுவதும் ஜீவகாருண்யமேயாதலால் எல்லா உயிர்களிடத்தும் ஜீவகாருண்யம் வேண்டும் என்று கடவுளால் ஆணை செய்ததென்று அறிய வேண்டும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு சகாயமாக சம்பாதிக்கின்ற உயிர்களில் சில உயிர்கள் தாமச ஆகாரமாகிய மாமிச ஆகாரம் செய்வதனால் அவைகளுக்கு பசியாற்றுவிக்கும் அந்த ஆகாரத்தை கொடுத்து ஆற்றுவிக்கப்படாதோ ஒரு ஜீவனை கொன்று ஒரு ஜீவனுக்கு மாமிசத்தால் பசியாற்றுதல் ஜீவகாருண்ய ஒழுக்கமே அல்ல என்றும் கடவுள் சம்மதமும் அல்ல என்றும் இவைகளுக்கு முழு விரோதம் என்றும் அறிய வேண்டும் எல்லா ஜீவர்களும் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகி கடவுள் இயற்கை விளக்கமாகி அருளுக்கு இடமாக இருக்கின்றபடியாலும் கடவுள் இயற்கை விளக்கம் மறைபடும்போது ஜீவத்தன்மை இல்லாதபடியாலும் கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவநேற்கை விளக்கமும் ஒன்றோடொன்று மாறுபடாதது ஆகலாலும் கடவுள் இயற்கை விளக்கமும் ஜீவநேற்கை விளக்கமும் அந்தந்த தேகங்களிலும் விளங்குகின்றபடியாலும் ஒரு ஜீவனை வதைத்து அதனால் மற்றொரு ஜீவனுக்கு பசியாற்றுதல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு முழு விரோதம் என்றே அறிய வேண்டும் புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் மற்றொரு ஜீவனைக் கொன்று தின்று தாமச ஆதாரத்தால் பசியாற்றி திருப்தி இன்பத்தை அடைந்து சந்தோஷிக்கின்றன அந்த சந்தோஷம் கடவுள் இயற்கை விளக்க ஏகதேசமும் ஜீவன் இயற்கை விளக்க நிறைவும் எனவும் கொள்ளக்கூடாதோ கூடாது தாமச ஆகாரத்தால் பூரண சத்துவமாகிய கடவுள் ஏற்கை விளக்க ஏகதேசமும் ஏகதேச சத்துவமாகிய ஆன்மயற்கை விளக்கமும் விளங்கா இருளால் ஒளி விளங்காதது போல இதை தாமச ஆகாரம் என்பது என்னை கடவுள் விளக்கம் வெளிப்படாதபடி ஆன்ம விளக்கத்தை மறைத்த இம்சை ஆகாரம் தாமச ஆகாரமாயிற்று இந்த ஆகாரத்தால் வந்த திருப்தி இன்பமாகிய சந்தோஷ விளக்கம் எதனுடைய விளக்கம் அநாதி பசுகரண மாயா விளக்கம் என்று அறிய வேண்டும் பசு என்பது என்னை ஆணவம் மாயை கண்மம் என்கிற மும்மல பந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவு இழந்த ஆன்மாவையே பசு என்பது அப்பசுவிற்கு விளக்கம் தோன்றுவது எப்படி சூரியனை மறைத்த மேக உள்ள இருளினிடத்தும் சூரிய பிரகாச விசேஷம் தோன்றுதலால் அவ்விருளும் விளக்கமாக வழங்குகின்றது அதுபோல அசுத்தமாயாகரணங்களும் தாமசகுணமும் இருள் வண்ணமுடைய வாயினும் தம்மால் மறைக்கப்பட்ட பரஜீவ விளக்க விசேஷத்தால் அசுத்தமாயா கரணமும் தாமச குணமும் விளக்கமாக வழங்குகின்றன இதனால் மாமிச ஆகாரத்தில் வரும் விளக்கம் அசுத்தமாயா கரண விளக்கமே என்று அறிய வேண்டும் ஆனால் மரம் புல் நல் முதலான தாவரங்களும் உயிராகவே சொல்லப்படுகின்றனவே அவைகளை இம்சை செய்து ஆகாரமாக கொண்டால் அவை தாமச ஆதாரம் அதனால் வந்த சந்தோஷம் அசுத்த மனோகரண சந்தோஷம் அல்லவோ மரம் புல் நெல் முதலான தாவரங்களும் உயிர்கள் அவைகளை இம்சை செய்து ஆகாரம் கொண்டால் அது ஏகதேச தாமச ஆகாரம் அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் அசுத்த கரண சந்தோஷம்தான் ஆனாலும் அப்படி அல்ல மரம் புல் நெல் முதலான ஜீவர்கள் பரிசம் என்கிற ஓரறி உடைய ஜீவர்கள் ஆதலாலும் அவ்வுடம்பில் ஜீவ விளக்கம் ஒருசார் விளங்குதலாலும் அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துக்களும் மற்ற வித்துக்கள் போல் சடமாதலாலும் அவ்வித்துக்களை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்யக்கூடுமாதலாலும் அவ்வுயிர்களை வேறு செய்யாமல் அவ்வுயிர்கள் எடுத்து உயிரில்லாமல் உயிர் தோன்றற்கு இடமான சடங்களாகத் தோன்றிய வித்துக்களையும் காய்களையும் கனிகளையும் பூக்களையும் கிழங்குகளையும் தடைகளையும் ஆகாரங்களாக கொள்வதே அன்றி அவ்வுயிருள்ள முதல்களை ஆகாரமாக கொள்ளாதபடியாலும் அவைகளில் வித்து காய் கனி முதலானவை கொள்ளும் போது சுக்கிலம் நகம் ரோமம் முதலியவைகளை வாங்கும் போது இம்சை உண்டாகாமை போல் இம்சை உண்டாகாதபடியாலும் தாவர மனம் முதலான அந்த கரணங்கள் விருத்தியில்லாதபடியாலும் அது உயிர்கொலையுமல்ல துன்பம் உண்டு அதனால் அது ஜீவகாருண்ய விரோதம் ஆகாது அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் ஜீவ விளக்க சகிதமான கடவுள் விளக்கமே ஆகும் என்று அறிய வேண்டும் மரம் முதலே தாவரங்களில் தோன்றிய வித்துக்களை இனி உயிர் ஏறுதற்கு இடமாகிய தடங்கள் என்பது எப்படி வித்துக்களில் ஜீவன் இருந்தால் நிலத்தில் விதையாமன்னமே விளைய வேண்டும் நிலத்தில் விதைத்த காலத்தும் சில வித்துக்கள் விளையாமலே இருக்கின்றன அன்றியும் வித்தென்பது காரணம் இந்தக் காரணம் உடம்பு தோன்றுதற்கே என்று சிறு பிள்ளைகளாலும் அறியப்படும் அன்றி உயிர் நித்தியம் உடம்பு அனித்தியம் நித்தியமான உயிர் காரணம் வேண்டாது அனித்தியமாகிய உடம்பே காரணம் வேண்டும் ஆதலில் வித்துக்களை சடம் என்று அறிய வேண்டும் ஆனால் வித்துக்களிடத்து ஆன்மாக்கள் ஏறுவது எப்படி நிலத்திற்கலந்த வித்திற்கு நீர் விடில் அந்த நீரின் வழியாக கடவுள் அருள் நியதியின்படி ஆன்மாக்கள் அணு கூடி நிலத்திறன்று அந்நிலத்தின் பக்குவ சக்தியோடு கலந்து வித்துக்களின் இடமாக என்று அறிய வேண்டும் முளைகளையே பிடுங்கப்படாது என்று சில சொல்லுகின்றார்கள் வித்து காய் இலை முதலியவைகளை புசிக்கலாம் என்று சொல்லுவது எப்படி வித்து நிலத்திற்படிந்தபின் நீர்வழியாக ஆன்மாவானது சென்று பக்குவ சக்தியில் கலந்து வித்திலேறி முளைத்தபடியால் முளையானது வித்து காய் முதலியவைகளைப் போல சடமல்ல ஆதலால் முளைகளை பிடுங்கப்படாது என்பது உண்மை என்று அறிய வேண்டும் வித்து காய் கனி முதலியவற்றில் உயிர்கொலை இல்லாவிடனும் நகம் ரோமம் சுக்கிலம் முதலியவற்றில் இருக்கிற அசுத்தமாவதில்லையோ தத்துவ விருத்தியம் தாது விருத்தியம் இல்லாதபடியால் அசுத்தமும் இல்லை ஆகலில் மரம் புல் நெல் முதலியவைகளின் வித்து காய் கனி தழை முதலியவற்றை புசிப்பது ஜீவகாருண்ய விரோதம் அல்ல என்று அறிய வேண்டும் மாமிச ஆகாரம் புலி முதலாகிய துட்ட மிருகங்களுக்கு நியதி ஆகாரம் அல்லவோ அது அவ்வுயிர்களுக்கு சிருஷ்டி நியதி ஆகாரம் அல்ல வழக்கத்தால் பெற்ற ஆகாரம் அறிய வேண்டும் ஆகலில் அதை நிவர்த்தி செய்வித்து புசிப்பிக்கும்படி செய்யவும் கூடும் ஒரு சீலமுடையவன் கிரகத்தில் வழங்குகின்ற பூனைக்கும் நாய்க்கும் வேறு போய் அசுத்த ஆகாரம் காவல் செய்து அடிநாள் தொடங்கி சுத்த வழக்கமே செய்திருக்கின்றான் அவைகள் அவைகளை புசித்து உயிர் வழங்கி வருகின்றன அப்படியே புலி சிங்கம் முதலிய துட்ட வர்க்கங்களையும் மேல் நின்று சுத்த ஆகாரத்தில் பழக்குவார் இல்லாமையால் அசுத்த ஆகாரங்களை பழக்கத்தார் புசிக்கின்றன என்று அறியலாம் ஆகலில் ஒரு ஜீவனை இச்சை முதலியவைகளை பற்றி உண்டாகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் அவர இன்பமாகும் அவை இம்மையில் அனுபவிக்கின்ற இன்பங்களில் சில எந்த அறிய வேண்டும் அவை எவை உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும் இருப்பதற்கு இடமில்லாமலும் உழுவதற்கு நிலமில்லாமலும் பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு தருவுகள் இல்லாமலும் துன்பப்படுகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் ஜீவகாருண்யம் தோன்றி உடுப்பதற்கு வஸ்திரம் இருப்பதற்கு இடம் உழுவதற்கு நிலம் பொருந்துவதற்கு பெண் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலானவை கொடுத்தபோது பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்தினிடமாக தோன்றுகின்ற என்ப விளக்கமும் அந்த இன்பத்தைக் கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும் கடவுள் கரணத்தில் ஏகதேசமும் ஜீவகரணத்திற்பூரணமுமாக தோன்றுகின்றவையாகலால் அது அபர இன்பம் என்றுஅறியவேண்டும் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும் அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக வருகிற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும் உண்பதற்கு ஆகாரம் இல்லாமல் சோர்வடைந்த ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யத்தால் ஆகாரம் கொடுக்க உண்டு பசி நீங்கிய தருணத்தில் அந்த ஜீவர்களுக்கு அகத்தினடத்தும் முகத்தினத்தும் தழைத்து பொங்கி ததும்புகின்ற இன்பம் அது கண்டபோது கொடுத்தவர்களுக்கு அகத்திலும் முகத்திலும் அவ்வாறு உண்டாகின்ற இன்பமும் ஆன்ம சகிதமாகிய கடவுள் கரணத்திற்பூரணமாக தோன்றுகின்றவை அகலால் அது பரையின்பம் என்று அறிய வேண்டும் பஸ்திரம் இடம் நிலம் பெண் பொருள் முதலானவைகள் இல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மன எழுச்சியால் சகித்துக் உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும் பசியினால் துன்பம் நேரிட்டபோது மன எழுச்சியால் அத்துன்பத்தை சகித்துக் கொள்ளக்கூடாது சகிக்கத் தொடங்கில் உயிரிழந்து விடுவார்கள் பசியின் சகியாமை பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும் பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும் மனைவியை புருடன் விற்றும் புருடனை மனைவி விற்றும் அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால் அந்நியமாகிய வீடு மாடு நிலம் உடைமை முதலீவைகளை விற்று பசியை நீக்கிக் கொள்வார்கள் என்பது சொல்ல வேண்டுவதில்லை உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தி அரசனும் பசிநேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி முழுவதும் விட்டு தாழ்ந்த வார்த்தைகளால் பசிநீரிட்டது என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சரிடத்து குறை பகைவரால் எரியப்பட்டு மார்பில் உருவிய பானத்தையும் கையாற்பிடித்துக் கொண்டு எதிரிட்ட பகைவரையெல்லாம் அஞ்சாது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரரும் பசிநேரிட்ட போது சௌரியத்தை இழந்து பசி பக்கத்தில் நிற்கின்றவனை பார்த்து இழைப்பு வருமே தண்டை செய்வது என்று முறையிடுகின்றார்கள் இவ்வுலக போகங்களோடு இந்திரபோகம் முதலிய போகங்களையும் துரும்பாக விருத்து முற்றும் துறந்து அறிவை அறிந்து அனுபவம் விளங்கிய ஞானிகளும் இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து உண்மை நெட்டையில் இருக்கின்ற யோகிகளும் இறந்தோரையும் எழுப்பத்தக்க அளவிறந்த மகத்துவங்கள் விளங்கிய சித்தர்களும் முனிவர்களும் தபசிகளும் பசி போது தங்கள் தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு அடுத்த ஊரை நோக்கி பலிக்கு வருகின்றார்கள் பலி நேராதபோது நிலை கலங்குகின்றார்கள் சொற்பனத்தில் ஓர் இழிவு வரினும் அது குறித்து உயிர்விடத்தக்க மாணிகளும் பசி நேரிட்ட போது சொல்லத்தகாதவரிடத்தும் சொல்லி மானம் கொலைகின்றார்கள் சாதி சமய ஆச்சாரங்களில் அழுத்தமுடைய ஆச்சாரியர்களும் பசிவந்தபோது ஆச்சாரத்தை மறந்து ஆகாரத்திற்கு எதிர்பார்க்கின்றார்கள் கல்வி கேள்விகளில் நிரம்பி அரிதற்கு அரிய நுட்பங்களை அறிந்து செயற்கரிய செய்களை செய்து முடிக்க வல்லவர்களும் பசி போது அறிவும் கருத்தும் அழிந்து நடுமாறுகின்றார்கள் இராப்பகல் தோன்றாது புணர்ச்சி இன்பத்தில் பொங்குகின்ற காமிகளும் பசி நேரிட்டபோது புணர்ச்சியை மறந்து காமத்தை கசந்து கலங்குகின்றார்கள் நாமே பெரியார் நமக்கு மேற்பெரிய இருமாப்படைகின்ற அகங்காரிகளும் பசி போது அகங்காரம் குலைந்து ஆகாரம் கொடுப்பவரை பெரியவராகப் புகழ்கின்றார்கள் ஒரு வகை காரியங்களில் அநேக வகைகளாக உபசரிக்கச் செய்கின்ற டம்பர்களும் பசி போது டம்பத்தை இழந்து மயங்குகின்றார்கள் இவர் இவர் இப்படி இப்படி ஆனால் ஒருவகை ஆதாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபடார்கள் அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆதாரம் கிடைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும் இப்படிப்பட்டதென்று சொல்வதற்கும் அருமை என்றறிய வேண்டும் பசியின் ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவக அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகிறது அது சோரவே பிரகிருதி தத்துவம் ஒழுங்குகின்றது அது ஒழுங்கவே குணங்களெல்லாம் பேதப்படுகின்றன மனம் தடுமாறிச் சிதறுகின்றது புத்தி கெடுகின்றது சித்தம் கலங்குகின்றது அகங்காரம் அழிகின்றது புராணம் சுழல்கின்றது புதங்களெல்லாம் புழுங்குகின்றன வாத பித்த சிலட்டுமங்கள் நிலைமாறுகின்றன கண் பஞ்சடைந்து குடிந்து போகின்றது காது குங் என்று செவிடுபடுகின்றது நா உலர்ந்து வரழுகின்றது நாசி குழைந்து அழல்கின்றது தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது கைகால் சோர்ந்து துவழுகின்றன வாக்குத் துவனி மாறி குளறுகின்றது பற்கள் தளர்கின்றன மல ஜல வழி வெதும்புகின்றது மேனி கருகுகின்றது ரோமம் வெறிக்கின்றது நரம்புகள் குழைந்து நைகின்றன நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்குவிக்கின்றன இருதயம் வேகின்றது மூளை சுருங்குகின்றது சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது ஈரல் கரைகின்றது இரத்தமும் சலமும் சுவருகின்றன மாமிசம் குழைந்து தன்மை கடுகின்றது வயிறு பகீர் என்று எரிகின்றது தாபசோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்தபோது பசி நீங்க நீங்குகின்றன அப்போது தத்துவங்களெல்லாம் தழைத்து உள்ளங்குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவகளையும் கடவுள்களையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம் இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும் இதனால் நரக வேதனை சனனவேதனை மரண வேதனை என்கின்ற மூன்று வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி பசிவேதனை என்றும் அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கிற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்சை இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்றும் அறியப்படும் பசி என்பது ஓர் உபகாரக் பசி இல்லாவிடில் ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள் எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது அது தோன்றாத போது ஜீவகாருண்யம் விளங்காது அதுவழங்காதபோது கடவுளருள் கிடைக்க மாட்டாது ஆதலால் பசியும் கடவுளார் கொடுக்கப்பட்ட ஓர் உபகாரக் கருவி என்றே அறிய வேண்டும் பசியினால் துன்பப்படுகின்றவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய் பிதா பெண்டு பிள்ளை காணி பூமி பொன் மணி முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்களாயின் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆதலால் இந்த ஆகாரத்தின் சுரூப ரூப சுபாவங்களும் கடவுளின் ஏகதேச சுரூபரூப சுபாவங்களாகவே அறியவேண்டும் ஜீவகாருண்யம் பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எறிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றதுதான் ஜீவகாருண்யம் பசி என்கின்ற விஷக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாருண்யம் கடவுள் இயற்கை விளக்கத்திற்கிடமாகிய ஜீவதேகங்கள் என்கின்ற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ்வாலயங்களை விளக்கஞ்செய்விப்பதே ஜீவகாரு கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் வேகங்களிருந்து குடித்தனம் செய்கின்ற ஜீவரது தத்துவ குடும்பம் முழுவதும் பசியினால் நிலை தடுமாறி அழையும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அக்குடும்பம் முழுதும் நிலைவரச் செய்வதே ஜிவகாருண்யம் பசி என்கிற புலியானது ஏழை உயிர்களை பாய்ந்து கொல்லத் தொடங்கும் தருணத்தில் அப்புலியை கொன்று அவ்வுயிரை ரட்சிப்பதே ஜிவகாருண்யம் பசி என்கிற விஷம் தலைக்கேறி ஜீவர் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயக்கந்தெளியச் செய்வதே ஜிவகாருண்யம் பசி என்கிற கொடுமையாகிய தேள் வயிற்றிற் புகுந்து கொட்டுகின்றபோது கடுப்பேறிக் கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் அக்கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம் நேற்று பகல் முழுவதும் நம்மை அரைப்பங்கு கொன்று சென்ற பசி என்கிற பாவி இன்றும் இதற்கு என்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்ளுகின்ற ஏழை ஜீவர்களது ஏக்கத்தை நீக்குவதுதான் ஜிவகாருண்யம் வெயிலேறி போகின்றதே இனி பசி என்கிற வேதனை வந்து சம்பவிக்குமே இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயைப் போல திகைக்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் ஜிவகாருண்யம் இருட்டி போகின்றதே இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம் யாரை கேட்போம் என்ன செய்வோம் என்ற விசாரத்தில் அழுந்திய ஏழை ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம் நடந்து நடந்து காலும் சோர்ந்தது கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்தது நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்தது இனி இப்பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆதாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜிவகாருண்யம் பகற்போதும் போய்விட்டது பசியும் வருத்துகின்றது வேறு இடங்களில் போக வெட்கந்தடுக்கின்றது வாய் திறந்து கேட்க மானம் பறிக்கின்றது வயிறு எரிகின்றது உயிரை விடுவதற்கு உபாயம் தெரியவில்லை இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாயழாமல் உட்பாதை சொப்பனங்கண்ட ஊமையைப் போல் மனம் மறுகுகின்ற மாரிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே ஜிவகாரம் நாம் முன் முன்பிறப்பில் பசித்தவர்கள் பசிக்குறிப்பறிந்து பசியை நீக்கியிருந்தால் இப்பிறப்பில் நமது பசிக்குறி பறிந்து பசியை நீக்குவதற்கு பிரிதொருவர் நேர்வார் இப்போது அப்படி நாம் செய்ததில்லை இப்போது நமக்கு இப்படி செய்வாருமில்லை என்று விவகரித்துக் தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு அகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே விவகாருண்யம் தேகம் முழுதும் நரம்புகள் தோன்ற பசியினால் இழைத்து உயிரொடுங்கி மூர்ச்சை முடிய காலத்தும் அயலாறை கேட்பது துணியாமற் கடவுளையை நினைத்து நினைத்து நெருப்பிற் படுத்து நித்திரை செய்யத் தொடங்குவாரைப் போல அடிவயிற்றில் கொடிய பசி நெருப்பை வைத்து படுக்கத் தொடங்குகின்ற விவேகிகளுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி நெருப்பை ஆற்றுவதே ஜிவகாருண்யம் நேற்று பட்டினி கிடந்தது போல இன்றும் பட்டினி கிடப்பது எப்படி நாம் பாலியவசத்தால் இன்றும் பட்டினி கிடக்க துணிவோம் ஆயினும் பட்டினி சகியாத நமது ஏழை மனைவி வயிற்றுக்கு யாது செய்வோம் இவள் பசியை குறிப்பதும் பெரிதல்ல வார்த்தை பதிசையால் மிகவும் சோர்ந்த நமது தாய் தந்தைகள் இன்றும் பட்டினி கிடந்தால் இறந்து விடுவார்களே இதற்கு என்ன செய்வோம் பசியினால் அழுது அழுது களைத்த நமது புத்திரர்களது சோர்ந்த முகத்தை எப்படி பார்ப்போம் என்று எண்ணி எண்ணி கொல்லன் உலையில் ஊத மூண்ட நெருப்பைப் போல் பசி நெருப்பும் பய நெருப்பும் விசார நெருப்பும் உள்ளே மூண்டபடி இருக்க கண்ணப்புடையில் கைகளை வைத்துக்கொண்டு கண்களில் நீர்கலங்க கலங்க வருந்து ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வருத்தத்தை மாற்றுவதே யாருண்யம் கண் கை கால் முதலிய உறுப்புகளில் குறைவில்லாதவர்களாகி ஆகாரம் சம்பாதிக்கத்தக்க சக்தி உள்ளவர்களும் பசியால் வருந்தி இதோ படுத்திருக்கின்றார்கள் குருடும் செவிடும் ஊமையும் முடமுமாக இருக்கின்ற நமக்கு ஆகாரம் எந்த வழியார் கிடைக்கும் பசி எப்படி நீங்கும் என்று தனித்தனி நினைத்து நினைத்து துக்கப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆதாரம் கொடுத்து துக்கத்தை நீக்குவதே ஜீவகாருண்யம் பசியினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தாராயினும் எந்த சமயத்தாராயினும் எந்த எந்த செய்கையாராயினும் அவர்கள் தேச ஒழுக்கம் சமய ஒழுக்கம் ஜாதி ஒழுக்கம் செய்கை ஒழுக்கம் முதலானவைகளை பேதித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாய் விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகருண்யம் சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு ஒத்த சத்துவ ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகம் பறவை ஊர்வன தாபரம் என்கின்ற உயிர்களுக்கு பசி வந்தபோது பசி நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம் பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவனபோக சுதந்திரங்களை பெறுதற்குரிய அறிவு விருந்தம் பூர்வ கருமத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜீவகாருண்யம் என்கிற திறவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்து அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும் பகலில் ஜீவகாருண்யம் என்கின்ற மோட்ச வீட்டுத் திறவுகோலைக் சம்பாதித்துக் கொண்ட சமுசாரிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத என்பவற்றை அடைந்து அவ்வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள் புண்ணிய பூமிகளை வளஞ்செய்தல் புண்ணிய தீர்த்தங்களாடல் புண்ணிய தலங்களில் வசித்தல் புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல் தோத்திரம் செய்தல் ஜபம் செய்தல் விரதம் செய்தல் யாகம் செய்தல் பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடயச்சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தி இன்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்தியா அறிந்து எல்லா பற்றுக்களையும் துறந்து பிரம்மானுபாவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கிற திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கிற மேல் முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்தரவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழமாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும் இதனால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்றும் அறியப்படும் அன்றியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகளெல்லாம் சர்வ சக்தியையுடைய கடவுள் அருளுக்கு முழுவதும் பாத்திரமாவார்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் விரதம் ஜபம் தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள் அவர்களை ஆன்ம நினைக்கப்படாது ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செய்கைகளெல்லாம் பிரயோஜனமில்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அறிய வேண்டும் எல்லா ஜீவர்களும் கடவுள் இயற்கை உண்மை ஏகதேசங்களாதலும் அவரவர் இடங்களில் கடவுள் அருள் விளக்கம் விளங்குதலாலும் சமுசாரிகளுள் தமது தாய் தந்தை புணர்ந்தோர் மக்கள் துணைவர் முதலிய குடும்பமட்டில் பசியாற்றிக் கொள்ளத்தக்க அற்ப சக்தியுள்ள சமுசாரிகள் தாய் பிதா மக்கள் துணைவர் முதலிய குடும்பத்தாரை பசியினார் பரிதவிக்க விட்டு அயலாருக்கு பசியாற்றத் தொடங்குதலும் தம்மிடத்து பசித்து வந்த அயலாரை அந்த பசியால் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசியை ஆற்றத் தொடங்குதலும் கடவுள் அருளுக்குச் சம்மதமல்ல ஆகலால் நமது குடும்பச் செலவை கூடிய சிக்கனம் செய்து இருதரத்தார் பசியை நீக்குதல் வேண்டும் என்றும் அற்பசக்தியினும் குறைவுபட்டு தமது குடும்பமட்டிலும் பசியாற்றுவிப்பதற்கு பிரயாசையால் மிகச்சிறிய முயற்சியுடைய சம்சாரிகள் தமது குடும்பமட்டிலாவது பசியாற்றுவித்துக் கொண்டு தம்மிடத்து பசித்து வந்த அயலார் விஷயத்தில் மிகவும் தயவுடையவர்களாகி அவர் பசியை மற்றொருவரை கொண்டாவது ஆற்றுவிப்பதற்கு தக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றும் இயல்புள்ள பிரபல சம்சாரிகள் தங்கள் தங்கள் வருவாய்க்கு தக்க வரையில் தாய் பிதா புணர்ந்தோர் மக்கள் துணைவர் உறவினர் சிநேகர் அதிதிகள் பெரியர் அடிமைகள் அயலார் பகைவர் முதலியவர்களுக்கும் தமது குடும்பத்திற்குச் சகாயமாக தேடிய பசு எருது எருமை ஆடு குதிரை தாபர முதலிய பிராணிகளுக்கும் பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும் விவாகம் புத்திரப்பேறு தெய்வம் படைத்தல் முதலிய பலவகை செய்கைகளில் வேறு வேறு சடங்குகளும் வேறு வேறு வினோதங்களும் வேறு வேறு பெருமைப்பாடுகளும் குறித்து பொருட்செலவு செய்தலை அமைத்து விவாகம் முதலிய அந்தந்த செய்கைகளிலும் பசித்த ஜீவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற சிறப்பினையே செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்ய பசித்தவர் பசி நீங்கி அடைந்த இன்பத்திலும் அநேக மடங்கு அதிகமான என்பத்தை தாம் அடைவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் சமுசாரிகள் விவாக முதலிய விசேஷ காரியங்களில் பந்தலை அலங்கரித்தும் அவ்விடத்தில் வேறு சடங்குகளை செய்வித்தும் ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்களையும் அப்பவர்க்கம் சித்திராண்ணம் முதலிய பெருமைப்பாடுகளையும் நடத்தியும் எக்களிப்பில் அழுந்து இருக்கும் தருணத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கவும் சம்மதிக்கவில்லை இப்படிப்பட்ட சந்தோஷ காலத்தில் தமக்காயினும் தமது மக்கள் துணைவர் முதலியோர்காயினும் ஒவ்வொரு ஆபத்து நேரிடுகின்றது அப்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகிறார்கள் இப்படி துக்கப்படும் போது அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்பிகல்பமான சடங்குகளும் ஆடல் பாடல் வாத்தியம் வரிசை ஊர்கோலம் முதலிய வினோதங்களும் அப்பவர்க்கம் சித்திராண்ணம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை அந்த சுப உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் வெளிப்படச் செய்திருந்தார்கள் ஆனால் அந்த விளக்கமும் இன்பம் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணும் அல்லவா ஆகலில் முதலிய விசேஷ செய்கைகளிலும் தங்கள் தங்கள் தரத்திற்கு வத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவது முக்கியம் என்றறிய வேண்டும் சூலை குன்மம் குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரித்தார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பே நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து விசேஷ சௌக்கியத்தை உண்டு கொள்ளும் என்பது உண்மை பல நாள் சந்ததியில்லாமல் பல பல செய்து வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளது பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகருண்ய அனுசரிப்பு நல்ல அறிவுள்ள சந்ததியை உண்டுபண்ணும் என்பது உண்மை அற்ப வயதென்று பிரிப்பினால் அறிந்து கொண்டு இறந்து போவதற்கஞ்சி விசாரப்படுகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு தீர்காயுளை உண்டு பண்ணும் என்பது உண்மை கல்வி அறிவு செல்வம் போகம் முதலியவைகளை குறித்து வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு கல்வி அறிவு செல்வம் போகம் முதலானவைகளை உண்டு கொண்ணும் என்பது உண்மை பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக கொண்ட ஜீவகாருண்யமுள்ள சமுசாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது மண்ணும் சூடு செய்யாது பெருமழை பெருங்காற்று பெரும்பணி பேரிடி பொருநெருப்பு முதலிய உட்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டா பிடூசிகை விஷக்காற்று விஷசுரம் முதலிய அஜாக்கிரதை பிணிகளும் உண்டாகா அந்த ஜீவகாருண்யமுள்ள சம்சாரிகள் ஆற்றுவள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள் அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள் ஜீவகாருண்யமுள்ள சம்சாரிகளது விளைநிலத்தில் பிரயாச இல்லாமலே விளைவு மேன்மேலும் உண்டாகும் வியாபாரத்தில் தடையில்லாமல் லாபங்களும் உத்தியோகத்தில் கெடுதியில்லாத மேன்மையும் உண்டாகும் சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள் துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துகளாலும் துஷ்ட பசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள் ஜீவகாருண்யமுள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகளும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித்து இன்பத்தை உண்டு பண்ணுகிற ஜீவகாருண்ய ஒழுக்கமாக மேலான விரதமானது தேவர்கள் மனிதர்கள் பிரம்மசாரிகள் சமூசாரிகள் தபசிகள் சன்னியாசிகள் ஆண்ஜாதிகர் பெண்ஜாதிகர் வார்த்திவர் வாலிவர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் முதலே யாவராலும் அவசியம் செய்யத்தக்கதென்பது கடவுளான்தறிய வேண்டும் பசித்தவர்க்கு பசியை இனிக்குகின்ற விஷயத்தில் புருஷனை பெண்ஜாதி தடுத்தாலும் பெண் புருஷன் தடுத்தாலும் பிள்ளைகளை தந்தை தடுத்தாலும் தந்தையை பிள்ளைகள் தடுத்தாலும் சீஷரை ஆசாரியர் தடுத்தாலும் அடியாரை ஆண்டவன் தடுத்தாலும் குடிகளை அரசாலும் அந்த தடைகளால் சிறிதும் தடைபடாமல் அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரவரை சேருமல்லது வேறு இடத்தில் போகாது என்பதை உண்மையாக நம்பி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்த வேண்டுமென்றும் அறிய வேண்டும் உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்தபோது நினைத்த புண்ணியரது மனம் வேறு பற்றுகளை விட்டு சுத்த கரணமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகளென்றே உண்மையாக அறிய வேண்டும் ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்துக் கொடுக்கும்போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து களிக்கின்றபடியால் ஞானிகளென்றே உண்மையாக அறிய வேண்டும் ஆகாரம் கொடுக்க உண்டு பசி தீர்த்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்மாவின் உள்ளும் புறத்தும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் கரணம் முதலிய தத்துவங்களெல்லாம் குளிர்வித்து தேகம் முழுவதும் சில்லென்று தடைய முகத்திரடமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும் திருப்தி இன்பமாகிய கடவுள் இன்பத்தையும் தரிசித்து அனுபவிக்கின்றார்களாதலால் அந்த புண்ணியர்கள் கடவுளை கண்டவர்கள் என்றும் கடவுள் அனுபவிக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும் பசி நீங்க சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்களாதலால் இவர்களே தெய்வமும் என்று உண்மையாக அறிய வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்களை பசி என்கிற அபாயத்தில் நின்றும் நீங்கச் செய்கின்ற உத்தவர்கள் எந்த ஜாதியாராயினும் எந்தச் சமயத்தாராயினும் எந்தச் செய்கையை உடையவர்களாயினும் தேவர் முனிவர் சித்தர் யோகர் முதலிய யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர் ஆவார்கள் என்று சர்வ கடவுள் சாட்சியாக சத்தியம் செய்யப்படும் என்றும் அறிய வேண்டும் இன்னும் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் விரிவை சமரச வேதத்தில் கண்டுகொள்ளலாம் திருச்சிற்றம்பலம்